ரஹ்மத்துல்லாஹி வஅலை ரஸூலஹ் பன் ஆக்பதுல் முஸ்தகீன் ஸலாது வஸலாமு அலா அஷ்ரஃபில் анбия வல் முர்சலீம் வாலா ஆலிஹி வஹாபிஹி வாத்பாயிஹி வஆகதிபைஹி அஜ்மைன் அம ஆபாத் பாயிவத்துல் முஸ்லிமூன் ஹிதகுஹ ஹக்கது காதீ வனா தமுதுன் இல்லா வன் முஸ்லிமூன் بالقران المجيد وبلاغ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتصمئن قلوبهم بذكر الله الا بذكر الله تصمئن القلوب صدق الله العليم على وترعلان ذكر تران بودي اول مايه அம்மாவின் திருநாமம் சொல்லி இன்றைய ஆரம்பம் செய்கிறேன் எல்லா நாயு அம்மா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் கருணையும் ஆல மீனாக வந்துரித்தின் ஆயுர் முகமது முஸ்தபா சல்லி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னவரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீங்கள் நல்லவர்கள் நிறைவேற்றுவதற்காக நீயத்தோடு சமூகம் தந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய ஏவல்களுக்கு பரிபூர்ணமாக அடிப்படைந்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விளக்கப்பட்ட சகல விஷயங்களையும் தங்களது வாழ்க்கையில் இருந்து தவறு நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் நான் உங்களுக்கு தக்குவாவை கொண்டு வசியத்து உபதேசம் செய்து கொள்கின்றேன் பேராண்டுமிக்க முஸ்லிம் பெருமக்களே அம்மாஹின் நல்லடியார்களே ரபோல் ஆலமீரான அம்மா தானா சிறந்த படைப்பாக மனிதர்களான எங்களை படைத்து வைத்திருக்கிறான் மனிதர்களே பிறந்தவர்களாக எங்களை கண்மணி நாயக்கம் செல்லமாவதை அவர்களுடைய உம்மத்திலேம்களாக முஸ்லீம்களாக அல்லா எங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் உலகத்திலே மனிதர்களா உள்ள நாங்கள் பூமின்களா உள்ள நாங்கள் முஸ்லீம்களா உள்ள நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன என்பதையும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எங்களுக்கு கற்று தருகிறார்கள் அதே போல என்னோட வாழ்க்கையில கூடாத அந்த ரகுல்லைமையான அல்லாவும் கண்மணி நாயக்கம் அவர்களும் எங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து பொழுது பெரும் பெரும் பாக்கியங்களை அடைந்து கொள்ளலாம் ஆகத்திலையும் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் ரசூலும் சொல்லி தருகிறார்கள் அல்லாவால் அல்லாவுடைய ரசூலால் கெட்ட விஷயங்கள் என்று காட்டித்தரப்பட்டவைகளை தவறு நடந்து கொண்ட வெற்றி பெறலாம் உலகத்திலேயும் வெற்றி பெறலாம் அந்த விஷயங்களை நாம் உலகத்தில் எழுத்து நடப்போமாக இருந்தால் நாம் உலகத்திலே தோல்வியடைவோம் ஆகிரத்திலையும் தோல்வி அடையக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் நம்பியிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அதை ஈமா இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் பூமின்களான முஸ்லீம்கள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய குத்துபால சங்கத்திலே நான் உங்களுக்கு மனிதர்களான நாங்கள் சில முக்கியமாக விலக்கப்பட்ட சில விஷயங்கள் எடுத்து நடக்கும் பொழுது அது எங்களோட வாழ்க்கையிலே மூதவித்தனத்தை ஏற்படுத்தும் அந்த மூதவித்தனத்தில் இருந்து நாங்கள் சீரவிகளாக ஆக்கப்படுவதற்கு என்னென்ன வழிவகைகளை என்னென்ன முன்மாதிரிகளை நாம் எங்களோட வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைய கொத்துபா பிரசங்கத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கண்மணி நாயக்கம் நாலு விஷயங்கள் மக்கள் மத்தியிலே கடைபிடிக்கப்படுமா இருந்தால் அந்த நாலு அம்சங்களிலே முதலாவது யாருடைய கண் யாருடைய கண் அல்லாருடைய அச்சத்தின் காரணமாக கண்ணீர் வலிக்கவில்லையோ அவர் உலக வாழ்க்கையிலே மூதவித்தனம் உள்ளவன் ார்கள்ருன்னுள்ள கல்வாக இருக்கிறதோ அவனும் மூதவித்தனம் உள்ளவன் என்றார்கள் கர்மணி நாய்ப்பம் செல்லதாக நைவர் செல்லம் மூன்றாவதாக யார் அதிகமான மேலண்ணம் உள்ளவராக ஒரு மேலன்னம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று அணைந்தவுடன் அந்த விஷயத்தை அப்பாவுக்கு சுற்று முடித்துக் கொள்ள வேண்டும் அதிகமான உலகத்தையே இருக்கிறார்களோ அவர்களும் ஊதவித்தனம் உள்ளவர்கள் நாலாவதாக ஆசிரத்தை மறந்து துரியாவை நோக்கமாக வைத்து துரியாவுடைய ஆசா மாத்தங்கள் யார் கூழிவிடுகிறார்களோ அவர்களும் தங்களோட வாழ்க்கையிலே மூதவித்தனமான தன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம்லாசல்லும் அவர்கள் இந்த ஹந்தித்தை அலத்து கொள்ளும் அறிவிக்கிறார்கள் இன்றைய பொதுபாவிலே நான் சொல்லிக் முக்கியமான சில விஷயங்கள் முதலாவது யாருடைய கண் அல்லாவுடைய அச்சத்தின் மூலமாக கண்ணீர் வடிக்க இல்லையோ யாருடைய கண் அல்லாவுடைய அச்சத்தின் மூலமாக அழிலையோ அழவில்லையோ கண்ணீர் வடிக்கவில்லையோ அந்த கண் மூதவித்தனமான கண் அந்த கண்ணுக்கு சொந்தக்காரான மனிதனும் உதவித்தனம் உள்ளவன் என்றுதான் கண்மணி நாயக்கன் சந்ததா வரைவு செல்ல முதல் அம்சமாக சொல்லித்தந்திருக்கிறார்கள் அல்லா கழைத்த உறுப்புகளிலே ஆக முக்கியமான உறுப்பாக இருப்பது கண் விபச்சாரத்துடைய பாடத்தை பற்றி ரசூலுல்லா எங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது அதிருந்து தவிர்த்து கொள்வதற்கான ரசூலுல்லா காட்டி தந்த முறை என்பது தெரியுமா நீங்கள் உங்களது பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வையை அங்கும் இங்கும் அலைய விழாதீர்கள் எனவே பார்வைதான் விபச்சாரத்துக்கு ஆரம்ப தூண்டுதல் விபச்சாரத்தை உறுதிப்படுத்துவது உங்களை மறைவிடம் என்றார்கள் கண்மணி நாயக்கம் செல்லதாக செல்லும் நிகாவுடைய வாழ்த்திலே வலுத்திருப்பீர்கள் வாலிபர்களை பார்த்து கண்மணி நாயக்கம் செல்லதாக செல்லும் சொன்னார்கள் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை கொடுத்து இருக்குதா கல்யாணம் முடிச்சு கொண்டு போகல்தான் அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது செய்யும் கவனிச்சு பாருங்க ஒரு மனிதனுடைய பார்வை பாதுகாக்கப்படுகிறது அந்த பார்வை பாதுகாக்கப்பட்டு விட்டால் அவனுடைய மறைவிடம் மானக்கேடான செயலை விட்டு பாதுகாப்பதாக விடுகிறது அப்படியானால் பாம்ப தலையும் வாழையும் சேத்து குடிச்சா என்ன நடக்கும் முழு பாம்பு உள்ளாவட்டும் இல்லையா இந்த மாதிரி பார்வையை தாழ்த்துக்கிட்டவன் தண்ட மலைவழத்தை பாதுகாத்துகிட்டவன் அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அத்தனை உறுப்புகளையும் அவன் பாதுகாத்து கொடுக்கறான் நம்ம ஹபீஸ்ல படிச்சிருக்கிறோம் இல்லையா ரசூலும்பாயை செல்லதாக சொல்லும் சொன்னாங்க மனிதனுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் விபச்சாரத்துடைய பங்கை நிறைவேற்றலுக்கு பிறகுதான் மனிதனுடைய மறைவிடமான அந்த மர்மஸ்தானம் அந்த விபச்சாரத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஆற்றுகள் நிறைவேற்றுகிறது அதுல முதலாவது என்ன கண் சராமான விஷயங்களை பார்க்கிற அது கண்ணுடைய விபச்சாரத்துடைய பங்கு நாவும் கராமான அமைப்புல பேசுறது அது நவுடைய அந்த விபச்சாரத்துடைய பங்கு அதே போல ஒரு பெண்ணின் மீது ஆசைப்படுதல் அது விவசாரத்துடைய பங்கு பிறகு அந்த பெண்ணை நாடி நடக்குதல் காலுடைய அந்த பங்கு பிறகு அந்த பெண்ணை தொடுதல் கையுடைய பங்கு அதற்கு பிறகுதான் இந்த உறுப்புகள்னா அதனுடைய பங்குகளை செய்யறதுக்கு பின்னால்தான் அந்த மருமஸ்தானம் விபச்சாரத்தை உறுதிப்படுத்துகிறது என்றார்கள் கண்மணி நாயக்கம் செல்ல செல்லம் அப்ப அவ உறுப்புகளும்ராமான விஷயத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முதல் தாய் அமலாக சொல்லி அமல் என்ன பார்வையை தாழ்த்தி பார்வையை பாதுகாத்துக் எனவே கண் என்பது அல்லாவால் தரப்பட்ட உறுப்புகளிலே ஆ முக்கியமான நியமத்தான ஒரு உறுப்பு அல்லாட குதிரத்தை அல்லாட வல்லமைய அல்லாட தத்துவத்தை படைப்புகளுடைய அற்புதங்களை கண்டுகளிக்க கூடிய பாக்கியம் இந்த கண்ணின் மூலமாகத்தான் இருக்கிறது மனிதனால் உள்ள எங்களுக்கு அந்தந்த உறுப்புகள் ஒழுங்காங்கிற காரணத்தினால அந்தந்த உறுப்புகளுடைய பெருமதி எங்களுக்கு வழங்குவதில்ல கண் பார்வையில் குறைவு ஏற்பட்டால் அந்த கண்ணுடைய பொறுமதி அவருக்கு தான் வழங்கும் கையில குறபாடு ஏற்பட்டு விட்டால் கையுடைய பொறுமதி அவருக்குத்தான் வழங்கும் காலுடைய அம்சத்தில் ஏதாவது குறை இருந்தால் அந்த கால் பெருமதி அவருக்கு தான் வழங்கும் எனவே அல்லா தந்த நேமத்துடைய மக்களுக்கு வழங்காமல் அல்லா எதற்காக உறுப்பினர்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை புரிஞ்சு கொள்ளாம நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எனவே அதன் அதனுடைய பெருமதியை புரிஞ்சு வாழும் பொழுதுதான் நேரடி உதவி ரடிப்பு ர நிம்மதி என வாழ்க்கையில ஜலிக்கும் நாம உலகத்துல என்ன செய்யறோண்டு நிறைய தவறுகள் ஒவ்வொரு குருப்புகளான செஞ்சப்படுக்கிறாரு அல்லா நம்ம எதிர்த்து படைச்சாலும் அந்த நோக்கத்தை மறந்து உலகத்துல வாழ்றோம் இதனால ரபு அல்லாத மிங்கிய சக்தி உலகத்துல இருந்து கிடையாது இல்லையா நான் நம்பியிருக்கானே அல்லாத சக்தியை விட மிங்கிய சக்தி உலகம் இருக்குது கொண்டுமே நாம அல்லாதான் ரப்பாவை ஏற்றிருக்கிறோம் அந்த ரசூல தான் ரசூலுக்கிறோம் நாம ஏன் பயப்படுறோம் தெரியுமா எங்கள வாழ்க்கையில தளர்வு நடக்குது நாம அல்லாஹ் கொடுத்த வாழ்காத்தல அல்லாஹ் தந்த பாக்கியத்தை ஒழுங்கான நிறைவேற்றல இதனால ரப்பூ எங்க கல்விக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து அல்ல எங்களை சோதிக்கிறான் அவசிபுதூ அண்ணமா அலக்கிலாக்கும் அவசன் இலைனா அலாக்கு நம்மள சும்மா வளத்து போட்டு நினைச்சு பாத்துட்டு இருக்கீங்களா நம்ம உங்களை கவனிக்காம இருக்கீங்களா இவ்வளவு பெரிய பாட்டியை தந்து நாளை என்னத்துக்கு படிச்சு நீங்க மறந்து வாழ்க்கைங்களா நீங்க நம்மகிட்ட வரமாட்டி நினைச்சிட்டு உங்களுக்கு அஜல் தரப்பட்டு இருக்கிறார் விரும்பியோ விரும்பாமதோ ஒரு நாளைக்கு மௌத்த ஆகுவீங்க என்று சொல்லித்தர் அதை பத்தி யோசிச்சு பார்த்தோமா எனவே நான் ரபுல் ஆளுமையான அல்லா எங்களுக்கு தந்த உறுப்புகள் அகமுக்கியமானது கண் அவமான கருமங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள தாய் உறுப்பான பாவத்துக்கே காரணமாக உள்ள உறுப்பான அந்த கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ அந்த கண் அல்லாவுடைய குதிரை பார்க்க தரப்பட்டவை அல்லாவுடைய தத்துவத்தை பார்ப்பதற்கு தரப்பட்டவை அல்லாவுடைய கலாமை பார்ப்பதற்கு தரப்பட்டவை அல்லாவுடைய காபாவை பார்க்க தரப்பட்டவை அல்லாவுடைய ரவிமார்களாக இருந்தால் நல்லடியார்களுடைய கண் பார்க்க தரப்பட்டவை பெற்றோர்களை ரகமத்தாக பார்ப்பதற்கு தரப்பட்டவை நான் பார்க்கிறேன் இல்லையா பார்வைக்கும் சில நன்மை இருக்குது அல்லாவுடைய கலாமான குரான கண்ணால பார்த்தவருக்கு நன்மை இருக்குது பெற்றோர்களோட ராமத்தோட பார்த்த பிள்ளைக்கு நன்மை இருக்குது அதுதான் தந்தான் என்ன செய்வோம் வச்சுக்கிட்டு இன்று உலகத்துல பள்ளி வாசலை வெளியே கிரமணமா முதலாவது பாவம் ஆரம்பிக்கிறது கண்தான் அன்னிய பண்ண பார்த்ததுல இறந்த வீட்டுக்குள்ள உழஞ்சாச்சும் சினிமா போட்ட மாதிரி எல்லாம் அமைஞ்சிட்டு காலைனா காலுக்குள்ள பாட்டு சங்கீதம் கொள்ளைகளை பாருங்க அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க மக்கள் அதாவது தனிய பேசிட்டு போனா ஒரு பைத்திய காலம் பேசிட்டு போனான்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல ஒரு பைத்திய காலம் பேசிட்டு போனா கேட்கணும்னு சொல்லுவான் அவன் போன் பேசிட்டு போறான் போலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காரணங்கள் மக்கள் மத்தியில் மாறி போயிடுச்சு எனவே ரப்போ எதிர்பார்க்குமா கண்ணை கொண்டு நல்ல பாருங்க கண்ணினால எனக்காக நீங்க கழிவீர் படிங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மனிதனுக்கு வரக்கூடிய மூதல் தனங்கள் ஆக முக்கிய முதல் அம்சம் எவருடைய கண் அல்லாவுடைய அச்சத்தினால் கண்ணீர் வடிக்கலையோ காமா நம்மட கண்ணால வடிக்கிற கண்ணீர் பல வகை இருக்குது ஒன்று ஆனந்த கண்ணீர் ரெண்டாவது ஹஷ்யத்தில் அல்லாவுடைய அச்சத்தால வடிக்கக்கூடிய கண்ணீர் மதிப்பு இருக்குது மதிப்பு இருக்குது அதுக்கும் அதாவது அல்லா கூட்ட என்ன செய்கிறது பெருமளம் இருக்குது கவலையினால சஞ்சலத்தினால நாம கண்ணீர் வடிக்கிறோம் மண்ணில் மனக்கூறு சில மக்களுக்கு கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுட்டா அது கல்விகுள்ள ஒரு பெரிய பாடம் ஐஸ் கட்டி இருக்குல்ல அது கரைஞ்சி தண்ணியா வழிங்கதான் இல்லாமல் போகும் இதே மாதிரி கம்புக்குள்ளுக்கு தான் சொல்றோம் அந்த மாதிரி அழுகையை கூட ஒரு விவாதத்துடைய அழுகையாக அமைத்து கொள்ள ரசூடு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள் அவரோட வாழ்க்கையில அவர் ரசூல கட்டி அணைச்சாங்க சவுகையில ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் போனீங்க அங்க அல்லா என்னை பத்தி சித்திரி பெருமை பேசினா எல்லா நிலைமை மௌத்துடைய நிலையில் மட்டும் அல்லா என்னை வேறு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருடைய நோத்தை ஒன்று சேர்க்காமல் யாரும் சூழலாம் எந்த பௌத்த இவரை உங்கள் பௌத்தை முந்த வச்சுட்டானே என்று அபுபக்தர் சொல்லி ரசூ கட்டி பிடிச்சி அழுதார்கள் ஆளுநர் வடிக்கிறார் சந்தோஷமான நிகழ்ச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம் அந்த விஷயம் நடந்தாச்சு அறியாமலையை கண் கடஞ்சதா கண்ணீர் வடிக்கிறோம் ரெண்டு கையை நீங்கள் சந்தோஷத்தான கண்ணீர் வடிஞ்சது அந்த கண்ணீர் அல்லாவுக்கு சுக்குரியத்தாக வடிக்கப்படுமா இருந்தால் அந்த பாக்கியம் நினைத்திருக்கும் அந்த பாக்கியத்திலே அப்டி உண்டாகும் அந்த பாக்கியத்து அந்த பாக்கியத்துல உலகத்திலும் வெற்றி இருக்குமாயிட்டு பாருங்க அல்லாது அந்த பாக்கியத்துக்கு ஆனந்த கண்ணீர் ஒழிச்சு சுக்கூர் செய்துங்க அலமதுல்ல பாருங்க பாக்கியத்தை நான் அதிகப்படுத்த ஆனந்த கண்ணீருடைய அம்சம் கவலை கட்டங்க இந்த மாதிரி எல்லா பூமிகளை சோதிப்பான் இல்லையா வகையில சோதிப்பான் பயத்தை கொண்டு சோதிப்பார் பட்டினியை கொண்டு சோதிப்பார் குடும்பங்கள் வாங்க முத்தாலை கொண்டு சோதிப்பார் நோயை கொண்டு சோதிப்பார் இவமான சோதனை வரும்பொழுது அந்த கண்ணீருக்கு அர்த்தம் இருக்குது அந்த கண்ணீருக்கு அகமத்து இருக்குது அந்த கண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த கண்ணீருக்கு அல்லாட்ட பெருமெரிய மாற்றியம் இருக்காது ஒரு மனிதன் தவறு செய்யலாம் ஒரு மனிதன் தவறு செய் அவன் செஞ்சது தவறு செய்ய வேணாமே இந்த விஷயத்தை செய்ய வேணாமு சொல்றான் அவன் செய்ய வேணாம் சொல்லப்பட்ட விஷயத்தை செஞ்சு போட்டுட்டு நீ செய்ய வேணாமீரை அவருக்கு நரகம் அராமாக்கப்படும் அந்த கண்ணீர் சொட்டை கொண்டு அவருக்கு சோர்க்கம் வாழ்வாக்கப்படும் அந்த எவ்வளவு பெருமதி வாய்ந்த ஒரு பாக்கிய கண்ணு கூட இருக்குது பாத்தீங்களா கண்ணில வடிக்கிற ஒரு சொட்டு உங்களோட கல்புக்குள்ள இருக்கிற அந்த நீத்த பொருத்தது தான் வடிக்கணும் படித்த மக்கள் சொல்ல வணங்கும் அந்த கல்பு உள்ள நீட்ட பொருத்த அந்த கண்ணில் வடிச்சால் அது பாக்கியம் நினைத்திருக்கும் பயத்தோடு அந்த கண்ணில் வடித்தால் நரகம் ஆறாமாக்கப்படும் சுவர்க்கும் வாஜ்தாக்கப்படும் அது எப்படி நீங்க கேட்கலாம் இல்லையா இப்படி வணக்கம் சொல்றீங்க எங்கிருந்து ஆதாரம் சொல்றீங்கன்னு கேட்கலாம் இல்லையா ஒரு மனுவன் தவறு சந்தித்தான் ஒரு மனுவை தவறு சந்தித்தான் நான் செய்ய தவறு அல்லாவுக்கு மாறு செய்யப்பட்டாச்சு என்னை மன்னிக்க ரூ இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு உடனே உருவெடுக்கிறான் ரெண்டு அல்லா கிட்ட தொடுகிறான் அல்லாவிடத்துல கை என்று தவறு செஞ்சுட்டா என்ன என்று சாராயப்பட்டவனாக அல்லாவிடத்துல கண்ணீர் வடிச்சு அழுகிறான் பெருசா பெரிய கடல் கணக்குல கண்ணீர் வடிவண்டியம் இல்ல எதுனா ஆதமலை சாப்பிடு கண்ணீர் வடிச்ச படிக்கிறோம் நிறைய படிக்கிறோம் அந்த மாதிரி கண்ணு வடிக்க தேவையில்ல கண் வடிக்கத்தான் அவன் எவ்வளவு வடிக்கணும் அடிக்க ஆனா ரசூ சொல்றாங்க அவனோட கண்ணுல பெருசா மாதமான கண்ணீர் வடிக்கல்ல வழி கண்ணீருக்குதான் அவருந்து வடிஞ்ச ஒரு கண்ணீரே ஒரு ஈயுடைய இலக்கை அளவு எப்படி ஒரு ஈயுடைய அளவுக்கு அல்லாவுடைய கோப்பால சசியத்தில் அல்லாவோட அச்சத்தால அவட கண்ணு வடி கூட இல்ல சும்மா சும்மா எப்படியே வெளியேற ஈர்ப்பு வந்து அவருடைய முகத்துடைய அத்துல முகத்துடைய முகத்துல அளவு அதுல எங்கேயாவது அந்த கண்ணீர் பட்டு விடுமா இருந்தால் அப்போ நாகத்தினர் அல்லா அவருடைய முகத்தை நரகிறதுக்கு ஹராமாக்குறான் முகத்துக்கு சொந்தக்காரனான அந்த மனிதன் செஞ்சு போட்டு அடுங்க தவறு செய்யக்கூடாது நடந்தாச்சு அதை நாம நினைச்சு வந்தா கேட்டால் சாலை போடணும் கவலைப்படணும் கண்ணீர் வலுத்தனும் அந்த கண்ணீருக்குள்ள பொறுமதிதான் நாளை கியாமத்துடைய நாளையில சில கண்களை அல்லாஹு சில கண்கள் சில கண்கள் இருக்குது அந்த கண்களுக்கு அல்லாவுடைய அலாபம் காட்டப்பட மாட்டார் அல்லாவுடைய நரன் இருப்பும் காட்டப்பட மாட்டாரு கண்மணி நாயகம் அந்த கண் இல்லையார சூழமா என்று சாப்டர் கேட்ட பொழுது விஷயத்தை பார்க்கலையோ உன்னத்துல எந்த கண் ஹராமான விஷயத்தை பார்க்கலையோ அந்த கண் நாளை கியாமத்தில் பார்க்காது அல்லாட அலாபம் அல்லாட் சாப்பாடு ஆளாகாது அந்த மனிதன் சீரவித்தனமான மனிதன் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள் எந்த கண் எந்த கண் அல்லாவுடைய பாதையில விழித்திருக்கிறதோ அல்லாவுடைய பாதையிலே விழித்திருக்கிறதோ அல்லாவுடைய கரிமாவை பாதுகாக்கிற விஷயத்துல அல்லாவுடைய விவாதத்துடைய விஷயங்கள்ல அல்லாவுக்காக உள்ளிட்டிருந்து எந்த கண் அல்லாவுக்கு தியானத்தில் இருக்கிறதோ அந்த கண் அல்லாவுக்கு நரவெருப்பு காட்ட மாட்டான்னு சொன்னாங்க மூன்றாவது ரசூலா சொன்னார்கள் எந்த கண் அல்லாஹுடைய அச்சத்தினால கண்ணீர் வடிக்குதோ அல்லாவுடைய கௌப்பின் காரணமாக அந்த கண்ண கண்ணீர் வடிக்குதோ அந்த கண்ணும் நரவு நெருப்பை காண மாட்டான்னு சொன்னாங்க ரசூல்லா உங்களோட கண்ணால எத்தனை அறமான விஷயங்களை பாத்துக்கிறீங்க சரி இவரோட பாத்துமா இந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கு பிறகாவது மௌத்து பாதுகாப்பு அதே மாதிரி சில பேர் தவறு செஞ்ச கணக்கெடுக்கிறதில்லை தவறு என்பது அவருடைய வாழ்க்கையின் சர்வ சாதாரணம் அல்லாஹு சொன்னா தவறு என்பது மனுஷன வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா மனுசரா உள்ளவன் அதுக்க முன் பயிலும் தவறுக்கும் மரணிக்கும் இடையே இணைக்கப்பட்டான் மனிதன் அவனா மனிதன் சொல்ற மனிதன் தவறு செய்வான் மனித அல்லாத மன்னிப்பு அல்லாம் மன்னிக்கிறான் அல்லாஹூத்தரா அவன் கப்பான்லாம் சும்மா அல்லா மன்னிக்கிறோம் அர்த்தம் என்ன ஐயா்களோட தவறு செய்வோம் சென்னை போய் மன்னிப்பு கேட்போம் அல்லா ஒருத்தரும் மன்னிக்க கூடிய தப்பூர் தப்பா என்பதை எல்லா ஒருத்தரும் சொல்லி காட்டுறான் இன்னொரு விஷயம் தவறு செய்வதன் மூலமாக நான் அல்லாட சாபத்தை நெருங்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் பிரபுல் ஆலமியான அல்லாஹ் தாயவடையம் உள்ளவன் அல்லாஹ் அவனுடைய அரிசிய தளவாச எழுதி வச்சிருக்கிறான் அல்லா அவருடைய தலவாசலுடைய அரசு தலவாசல் எழுதிருக்கிறான் இன்ன ரஹமத்தி சபக்கத்து களபி இன்ன ரஹமதி சபக்கத்து களபி என் கோபத்தை விட ரஹமத்து தான் நிகைத்தது அல்லாவுடைய கண்ணை தான் ஒரு மார்போட வாழ்க்கையில் எப்போது நடந்திருக்கிறான் சொல்றதை உங்களோட வாழ்க்கையில் தவறு நடந்திருக்கும் தவறு நடந்திருக்கும் இந்த மாதிரி தவறு நடக்கும் பொழுது ஒரு மல இடிஞ்சு முழுந்த மாதிரி ஒரு பெரிய பாரதூரமான ஒரு பாரம் அவன கல்புக்கு எப்பாவது வழங்கி இருக்குதா அப்படி வழங்கி இருக்குமா உடனே தௌக்க செய்ய நீங்க அப்படி தன்மை உங்களுக்கு இருக்குமா நீ ஒரு மூமியனுக்கு அடையாளம் நாங்க ரசி சரியா உணாப்பிரிக்கைக்கு ஒரு கெட்டவனுக்கு அடையாளம் நடந்திருக்குமா தவறு நடந்தா அவனோட முகத்துல கிடையாது கொசு மாதிரி நாங்கரசு விழுந்தான் கொசுமுக்கியா நடக்கும் கையால் தட்டி விடுங்க தானே போட்டி விடுவீங்க கொசு மூக்கிற மாதிரி முகத்துல கொசு முயற்சா இந்த மாதிரி கெட்டவனுக்கு முன்னாடி பட்டியல் அந்த பாவம் சர்வ சாதாரணமா இருக்கு முடிச்சு நாங்க ரசம் மாரிப்பே தெரியவங்களை தெரியுமா எனக்கு எடுத்தா நான் சொல்றேன் எனக்கு தான் சொல்றேன் தவறு என்பது என்னட வாழ்க்கை நடந்தால் அது தவறுதலா நடந்துட்டோம் அது மறதியா நடந்துட்டோம் அது வேலுமண்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்துட்டோம் தொடர்படுத்தி கண்ணால கண்ணின் ஒழித்து எனவே எங்களை அல்லாஹ் நடக்கத்திற்கு பார்க்க கூடாது அல்லாவுடைய அடாப பார்க்க கூடாது அப்படியானால் அராமான விஷயத்தை பார்க்காதீங்க அல்லா உட்கார விழித்திருந்தால் செய்ய அல்லாவுடைய வாதையில விழித்திருங்க அந்த கண் அல்லாரு அமத்தியாது பார்க்கும் அல்லாரும் அலாத பார்க்காது சூழல் தான் விழிச்சிருக்கீங்களா சகஜது போன்ற அடக்கங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா அல்லா உடைய இன்புங்க படிக்கிற விஷயங்கள் விழித்திருந்தீங்களா அல்லா உடைய வாதையில எப்படிங்களா அப்படி இருக்குமா அந்த பாக்கியம் கிடைக்கும் எங்களவங்க நிறைய பேர் நான் படிக்கிறதா கூட தவிர சுப கலாக்கிற மக்கள் தான் தவிர மக்களா உள்ளவர்களாக இருப்பார்கள் அவனோட வாழ்க்கையில் அடையாளத்தை கவனிச்சு இதே மாதிரி இந்த கண் அல்லாவுடைய அச்சத்தான கண்ணில் வடிக்குது நாம நிறைய கண் அறிவிக்கிறோம் நிறைய கால அமைப்பு இலங்கை தாய் நாட்டு தலைமை தெரியும் அந்த வகையில எங்களோட வாழ்க்கையோ சோதி நடந்திருக்கும் எங்க வாழ்க்கையோ சந்தோஷம் நடந்திருக்கும் என வாழ்க்கையில் எவ்ளோ பெரிய கவலைப்பட நடந்திருக்கும் என வாழ்க்கை அதை நாம அனுமதிக்கோ இல்ல எனவே அல்லாவுடைய அச்சுடைய அல்லா பெரிய மதிப்பு இருக்குது ரசூல் சொன்னாங்க சில அணிவகுப்பு இல்லையா இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் படைக்கிறான் அதே மாதிரி அல்லா உலகத்துல வடிக்கிற சில சொட்டுகளை பார்த்து சில துளிகள் இதை பார்த்து அல்ல சந்தோஷப்படுறான்னு சொன்னாங்க ரசூலா அல்லா சில அணிவகுப்புகளை பார்த்து சந்தோஷம் அடைகிறான் அல்லாவுடைய அணிவகுப்பு அணிவகுப்பு தெரியுமா அணிவகுத்து அல்லாவுக்கு முன்னாள் அந்த அணிவகுப்பை பார்த்து ரகுல் ஆலமீனா சந்தோஷம் அடைகிறான் அந்த அணிவகுப்பு என்ன தெரியுமா மக்கள் அல்லாஹை தொழுவதற்காக சப்பிலை அணிவகுத்து நிற்கும் பொழுது அந்த அணிவகுப்பை பார்த்து ரகுல் ஆலமீன அல்லா சந்தோஷம் அடைகிறான் நாங்க ரசி அல்லாவுடைய கனிமாத பாதுகாக்கிற விஷயத்துல எதிரிகளோடு போராடி திஹாதுல கலந்து கொள்வதற்காக முஜாஹிதீன்கள் அணிவகுத்து நிற்கும் பொழுது அந்த அணிவகுப்பு பார்த்து அல்ல ஆனந்தம் அடைகிறான் அல்லாவுக்கா உயிரி வர்றாங்க அல்லாவுக்கா சொத்துக்களை தியாகம் செய்யறாங்க அல்லாவுக்கா தான் தியாகம் செய்ய முன்வந்து இருக்கிறாங்க அந்த முஜாஹிதீங்களை பார்த்து அப்போ ஆனந்தம் அடைகிறான் இந்த அணிவகுப்பும் அல்லாவால் கபூர் அணிவாப்பு என்பது சப்புல ஒழுகா நிக்குதல் என்பது அது எல்லா மக்களுடைய கல்விலையும் ஒரு அமைவு உண்டாமா இல்லையா பாடசாலைகள்ல படிச்ச மக்கள் நாங்க எல்லாரும் காலையில பாடசாலை போன உடனே நாங்க எல்லாரும் அணிவகுத்து நிக்கிறோம் அழகா நிக்கிறோம் அனுபவத்தில் நிற்கிறோம் அதே மாதிரி தொழுகை காண்டாமுக்கு நிக்க அனுபவத்தில் நிற்கிறோம் அமைப்புகள் வந்துருந்தா அந்த மாதிரி அனுபவத்தில் உருவாக்கல சாபாக அந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரி அணிவகுத்து நிற்குவதை நல்லா அவங்களை பாரு அதேபோல அரசாங்க அமைப்பு நாங்க பார்க்கும் போது ராணுவங்கள் அணிவகுத்து நிற்பதை நாட்டுடைய தலைவருக்கு ஒரு பெருமை அரசாங்க அடியார்கள் நாங்கள் அணிவகுத்து நிற்பதை அல்லா பார்த்து சந்தோஷம் அடைவோம் ஒரு சந்தர்ப்பத்துல உலகத்துல தொழுகையுடைய தப்புளை பார்த்தெல்லாம் சந்தோஷம் அடைக்கிறான் உலகத்துல முஜாரி அந்த அணிவகுப்பை சந்தோஷம் அடைக்கிறான் இதே மாதிரி நல்லா கியாமத்தில் வரக்கூடிய அந்த அழிவகுப்பை சுவர்க்க போன உடனே சுவர்க்க வாசிகள் சுவர்க்க போன உடனே அல்லாஹு சொல்லுவார் எல்லாரும் அணிவகுத்து வில்லுங்கள் என அல்லாஹு கட்ட குறிப்பிப்பார் அதுமலை பிள்ளைகள் அதுல இருந்து அவ்வளவு நபிமார்களுடைய நல்லடியார்களான உம்மத்துகள் அனைவரும் சுவர்க்க வந்து அவ்வளவு பேரும் அணிவகுத்து அணிவகுத்துல ஒருப்பான் இல்லையா அந்த ரத்துக்கு முன்னாடி அணிவகுடா நாங்க எல்லாம் அணிவகுத்து நிற்போம் அந்த அணிவகுப்பு பார்த்து சந்தோஷப்பட இருக்கிறார் அந்த அணிவகுப்பு அந்த தப்பு எத்தனை செய்யுமா நூத்தி இருபது நூத்தி இருபது அந்த நூத்தி இருபது சப்பு ஏன்னு சொன்னாங்க பெருமை அந்த பெருமையை பெற்றுக் கொடுக்க உடா உள்ள நாங்க இல்லையா எனவே எங்களுக்கு கௌரவம் கண்டிமிட அடைகிறாங்க அந்த அல்லாவுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு இருக்குது ஆசீர்வாதம் தப்புகளாக உமத்துகள நாங்கள் வடிக்கிற துளிகள் சொட்டு தண்ணி சொட்டு வடிவு இந்த மாதிரி நாங்க வடிக்கக்கூடிய சொட்டுகள்ல அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான சில சொட்டுகள் துளிகள் இருக்குது அந்த துளிகள்ல ஒன்று என்ன தெரியுமா அல்லாவோட பாதையில இஹாதுல கடந்துகிட்டு எதிர்களால வெட்டப்பட்டு சகிதாக்கப்பட்டோ அல்லது வெட்டப்பட்டு அந்த உடம்பு இருந்து வடிய சொல்ல பாருங்க அல்லாவோட பார்வையில் அதை விட மிகுதுங்களா அல்லாவோட கரிமாவுக்காக அல்லாவுடைய தீனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா பாருங்க ஒரு சொட்டு ரத்தம் வடிச்சா பாருங்க அவரை பார்த்து அல்லாஹ் அவரோட துளியை பார்த்து ஆனந்தம் அடைகிறான்னு இதே மாதிரி அல்லா ஆனந்தம் அடையக்கூடிய துளிகள்ல இன்னொரு முக்கியமான துளி என்ன தெரியுமா அல்லாட அச்சத்தால எங்களோட கண் இருந்து வலியக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் இவ்வளவு பெரும்போது எங்க கண்ணுக்கு இருக்குது கண் கண்ணா பாக்கிறோம் மக்களுக்கு குறையும் ஏன் கண் பார்வை குறையுதுக்கு கண்ணை தந்தானோ அதை பார்க்கல பார்க்க காணாம சொல்லப்பட்டு பாக்குறீங்க மரவிடும கண்ணா கண் ஒளி பார் அதே மா நிறைய பார்க்கும் பொழுது அந்த பார்வையே அம்மா கிட்ட சபிக்கப்பட்ட பார்வை அந்த எந்த கண்ணால பார்த்தீங்கன்னா அந்த கண் சபிக்கப்பட்ட கண்ணா இல்லையா சபிக்கப்பட்ட கண்ணா அப்பா மாரு பாட்டன் நிறைய கண்ணாடி பாவிச்சு குரான் ஓதியதாகவோத்தான் கண்டிருக்க மாட்டீங்க எங்கேயாமல் ஒரு ஆள் ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டிருப்பாங்க நாம சொல்லுவோம் அவரு கண் சோம்பில் போல நம்ம அடியாளம் கண்டுக்கணும் இப்ப பெசனுக்கு கண்ணாடி போடுறாங்க பெசன இல்ல நாம பசத்துக்கு நான் நினைக்கிறோம் ஆனா நிறைய பார்த்தா மூணு வயசு பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையில இருந்து எல்லா பிள்ளையில இருந்தா கண்ணாடி போடுது கண் பார்வையில சக்தி குறைய காரணம் இன்டர்நெட் பார்க்கிறான் கிட்டாம விஷயங்களை செய்யும் எனவே கண் பார்வையால அறாம விஷயங்களை பாக்காதீங்க அல்லாவுக்காக விழிச்சுங்க அல்லாவுக்காக கண்ணீர் வடிங்க அல்லாட திருநாக்கங்கள்ல ஆக முக்கியமான ஒரு திருநாபம் தான் கண்ணூர் அஸ்மாவல் உஸ்ராவுல யானூர் யானூர் என்பத அதிகமா ஓதி ஓதி யான் கிட்ட கேளுங்க யான் நீ நூல் நீ ஒளி உள்ளவன் என என் கண் பார்வைக்கு ஒளியதான் கேளுங்க ஓதி கண்கள்ல நீங்க தடாவிட கிடைக்கும் நிறைய பார்வைகள் கிடைக்கும் நிறைய ஆராய்ச்சி பணி கருத்துக்கள் சொல்லி தருறாங்க முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க இந்த கால கிடையாது கண்கள் நிறைய அராமல விஷயங்கள் பார்க்கப்பட்ட காரணத்தினாலதான் இந்த பார்வை கூட குறைஞ்சு போயிடுச்சு இன்னொரு விஷயம் விதையுமா இலங்கை தாய்நாடு நிலைமை உங்களுக்கு தெரியும் நிறைய கொத்துப்பாக்கள் முந்தியெல்லாம் ஓதிப்பதா சொல்லி நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களுக்கு தெரியும் எனவே முஸ்லீம்களா உள்ள எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் நிறைய விஷயங்கள் சக்தியும் செயல்படுது யூதன்ல இருந்து கிறிஸ்தவன்ல இருந்து சைத்தான்ல இருந்து இலங்கை தாய் நாட்டுடைய அம்சங்களையும் எதிரிகள் வந்திருக்குது எனவே முஸ்லீம்களா உள்ள எங்களுக்கு உள்ள மூணு ஆயுதம் இருக்குங்க ஒன்று நாம இப்பார் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நல்லா செய்ய மாட்டேன் நல்லா புராண வாக்கு கொடுக்க ரெண்டாவது நீங்க என்ன செய் அதாவது ர அசுலாக்குள்ள பண்புள்ள மக்களாக நடந்து கொள்ளோ விட்டுக்கூடியா இப்போ இலங்கை தாய்நிலை பொறுத்தவரை எங்கடா முஸ்லீங்கள் முந்தி கொள்றாங்க என்பத எல்லா அந்நிய மக்களும் அல்ல நம்ம கொறை சொல்லக்கூடாது அந்நிய மக்கள் நிறைய பேர் முஸ்லீம்களை ஆதரிக்கிறவங்க அந்த மாதிரி சக்தி உள்ள இவர்களுக்கு எதிர்க்கும் நடைபெற்ற பயங்கரவாதிகள் அவங்க அவதாரர்களே வளர்த்தவர்களே படித்தவர்களே புத்திஜீவிகளே நிதானமா அசுலாக்கா சசூர்தா காட்டிய முன்மாதிரி அமைப்பில நடந்துக்கிட்டம்டா இலங்கை தான் நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லாத்தீவடாக முக்கியமான ஆயுதம் இஸ்டு விட கொண்டும் துவாக கொண்டும் அகலாக்க கொண்டும் இலங்கை தாய் நாட்டுடைய நிலங்குகளை மாற்றுவதற்காக நாம் அல்லா கிட்ட முயற்சிப்போம் அல்லாட சக்தி விட மிங்கிய சக்தி எதுவும் கிடையாது ஆ பருமதி வாய்ந்தது அத நாம் அல்ல இந்த விஷயங்கள்லாம் முறையிட்டு வயசுல அச்சப்பட்டு பல ஆஜத்தை முன் வச்சு நடைபெற சோதிப்பட்ட மக்கள் நடைபெற இருக்கிறீங்க கஷ்டமா இருக்கிறீங்க வியாபாரம் நெருக்கடி இருக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனை எல்லாரும் நீங்க சொன்ன காரணம் தெரியுமா இப்ப கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இலங்கை தாய்வொரு நிலைமை அது மல்ல என்னோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தாலும் நிறைய கண்ணீர் வடிச்சு அந்த முறையில கூடிய ஒரு நிலைமை பூமிகள் எப்பொழுதுமே முறையிட்டு இருக்கணும் இப்ப ரொம்ப அவசியமான சந்தர்ப்பம் எனவே இந்த கொத்துமா உங்களுடைய இருக்கும் இதை கொண்டு நீங்க சாதாயப்பட்டு நிலைமைகள் நாம் சீதாக்கி முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழணும் இலங்கை தாய்நாட்டில் வாழ்கிற அந்நிய மக்களுடைய ஆபத்திலிருந்து சகல மக்களும் காப்பாற்றப்படணும் இளைஞர்கள் மத்தியில ஒற்றுமை ஐக்கியம் வேண்டும் அந்த அமைப்பு எல்லாம் உதவி செய்வானுடைய பார்வையான சாதியை கபூர் செய்து கொள்வாயாக படிச்ச அளவு வாழ்க்காமல் பாதுகாப்பாய் முஸ்லீங்களுடைய பாதுகாப்பாயாக உடமைகளை பாதுகாப்பாய் முஸ்லீம் உண்மையான அடைந்து கொள்ள அனைவருக்குமே கிருப்ப செய்வாய்க்கு முன் லெக்சர் விசிட் டாட் காம்